என்னுடைய அளவிற்கு எதிரினாலே சென்ற வார முழுமையிலும் சேது முழுகாலபடி காக்கப்பட்டு பலவர்களின் எல்லாவித ஆபத்துகளுக்கும் அறிவுகளுக்கும் தொட்டுகளுக்கும் நம்முடைய கத்தினுடைய பலத்தவர்களை பாதுகாத்து எல்லா பாத சேதங்களும் நிமிட்டு எடுத்து ரச்சிட்டு இந்த வாரத்தின் மண்டனாகின்ற மரபுகிற்சி நாளிலே மகிழ்ச்சியோடு கருத்தருக்கு ஆராதனை செய்யும்படியாக தேர்தலுக்கு அழித்திருக்கிற ஆண்டு செலுத்தப்பட்டவர்களாக இருக்கின்ற இந்த நாலு கட்சியுடைய ஆதியானவர் இவருடைய ஆத்மாவுளுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி செலவட்ட பாகங்களை வண்பத்தோடு தியானிக்கணும் அப்பாங்க தரிசித்த பணம் குறும்பீருக்களின் ரெண்டாயிரத்தி நேரம் ஆராயம் மீண்டும் ஒரு குற்றப்படாத நாங்கள் யாதொன்றிலும் இடம் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலேயும் எங்களை தேவை தேவ ஊழியக்காரராக விளங்கப்படுகிறோம் என்று அப்போ சராகி பிரசித்த பவுல் எழுதுகின்றார் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு இந்த ஊழியம் என்று சொல்வது தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியத்தை அவர் குறிப்பிடுகின்றார் அநேக ஊழியர்களை ஆரம்பிப்பார்கள் எப்படியோ போட்டுவிட்டு போயிடுவார்கள் வருமானம் இருந்தாலும் செய்வார்கள் வசதி இருந்தாலும் செய்வார்கள் இல்லாந்த போதால் போட்டுவிட்டு போக அவர்களுடைய ஊழியர்களை போட்டுவிட்டு போவார்கள் இங்கே வேணும் சொல்லுகிறது இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடம் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவை ஊழியக்காரனாக விளங்கப்படுகிறோம் என்று பௌரடியார் எழுதியிருக்கின்றபடி தேவ ஜனங்களாகிய நான் கலந்து கொண்டிருக்கிற இந்த ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியம் என்பது நன்குடந்து இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு ஒவ்வொருவரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டியான திருளம் பெற்றுகின்றார் இந்த ஊழிய திருமணமாக நாம் பெற்றிருக்கின்ற நன்மைகளை பாதுகாத்துக் கொள்வதும் இனிமேலும் கிடைக்கக்கூடிய நன்மைகளை பெற்றுக் கொள்வதும் அவசியமானதாக மாத்திரமல்ல இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியான திருவம் பெற்றுகிறார்கள் இந்த ஊழியம் என்று சொல்லும் பொழுது அப்போது சில பணிகள் பதிமூன்றாம் அதிகாலை இரண்டாவது சமத்தை வாசிக்கின்ற நேரத்திலே பேனன் அழைத்து பேனன் அழைத்தவர்களால் உருவாக்கப்பட்ட ஊழியம் அவர்கள் கருத்திற்கு ஆராதனை செய்து உபவாசித்து உபாசித்துக் கொண்டிருக்கின்ற போது பர்ணபானின் சவுலையும் ஞானைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவிழம் பற்றினார் என்று இங்கு பரிசுத்த வேதாகம் பரிசுத்த ஆவியானவர் யார் தம்முடைய ஊழியத்திற்காக தெரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள் தான் அந்த ஊழியத்தை செய்ய வேண்டும் அந்த ஊழியத்திலே கலந்து கொண்ட யாரும் அந்த ஊழியர் குற்றப்படாலும்படிக்க நடந்து கொள்ள வேண்டும் என்று அதிகாரம் நான்காம் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவரும் தானா ஏற்படுவதில்லை ஒருவனும் இந்த கனமான ஊழியத்துக்கு தானா ஏற்படுகிறது என்று சொல்லி பரிசுத்தாமி என திருவண்ணு தெரிந்தார் அப்படியான அநேகர் தானாக ஊழியத்துக்கெல்லாம் வருகிறார் என்று சொல்லி பொருளாக இருக்கிறது கனமான ஊழியத்திற்கு யாரும் தானாக ஏற்படுகிறது பங்குகொள்ள முடியாது ஆகினாலும் மேலும் ஆர்வனை போல தேவையான அழைக்கப்பட்டாலுடைய பெருவனும் இந்த கனமான ஊழியத்திற்கும் தானாக ஏற்படுகிறது படித்து பட்டம் பெற்றவர்கள் படித்தவர்கள் எல்லாரும் போதவர்களாக ஆகிவிட முடியும் அதற்கு இருக்கிறது பட்டதாரிகள் எல்லாரும் இந்த ஊழியத்தில் பந்து கூறுவார்கள் இந்த வேதத்தில் அழைக்கப்பட்ட ஊழியத்தை குறித்து பகல் எழுந்தபோது உடன்படிக்கையில் ஊழியம் என்று சொல்லுவது சொல்லுகின்ற ரெண்டு குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது ரெண்டு குருந்தர் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் புது உடன்படிக்கையில் ஊழியர்க்கும்படி அவரே எங்களை தகுதி உலகாக்கினார் அந்த உடன்படிக்கு எழுத்துக்குரியதாயிராமல் ஆவியக்குரியதாக இருக்கிறது எழுத்துக் கொள்ளுகிறது ஆவியும் ஈர்ப்பிக்கிறது என்று சொல்லி அவரை பதிலடி அகளிப்படி சொல்லுகின்றார் சேர்ந்த பெருந்தலைவர் தான் உலகத்திலே பெரிய மதம் அதன் மூலம்தான் மக்களுக்கு மீட்பு என்று அறிந்திருந்தனர் ரத்தினால் உண்டாகியாவ மன்னிப்பு அடைந்து கொண்ட பிறகு இ உடன்படிக்கையின் ியும் புது உடன்படிக்கை ஊக்காராயிருக்கும்படி அவரை எங்களை தகுதியுள்ளவராக்கினார் அந்த உடன்படிக்கை எடுத்துக் குறிதாயிரமல் ஆவி குறிதாக இருக்கிறது எடுத்துக் கொள்ளுகிறது ஆவியை உயிர்ப்பிக்கிறது பயன்பாட்டு முடித்து கொடுத்த அவர் சொல்லும்பெல்லாம் எழுதி வைத்த ஊழிய மாத்திரம்தானே தவிர அது ஆவிக்குரிய ஊழியமாக இல்லை அந்த இடத்தை மீறிவிட்டால் அந்த ஆட்களை கொண்டு விடுகின்றது ஆகையினால் கொள்ளக்கூடிய ஊழியமாக இருந்தது இந்த ஊழியை உயிர்ப்பிக்கிற ஊழியமாக இருக்கின்றது பாவத்திலே மறித்து போன மக்களை ஈர்ப்பிக்கிற ஒரு ஊழியமாக இருக்கின்றபடியால் அது இயேசு ரத்தத்தினால் நடக்கின்றபடியால் அந்த புது உடன்படிக்கையின் ஊழியக்காரணாக எங்களை நியமித்தார் என்று பௌரடியார்கள் சொல்லுகின்றார்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாவது சிலத்தை வாசிக்கின்ற பொழுது ஏசு கரிசின் திருப்பந்தை நடத்துகின்றபோது ரத்தத்து கடையாளமாக கருத்தில் கொடுக்கின்ற பொழுது அதை குறித்து யேசுநாதரி சொன்ன வாசகத்தை கொடுத்து இந்த பாத்திரம் உங்களுக்காக சுத்தப்படுகிற என்னுடைய ரத்தத்தினால் ஆகிய புது உடன்படிக்கையாக இருக்கிறது புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது என்று சொல்லி யேசுநாதரி உடன்படிக்கை ஆடு மாடு ரத்தினால் உருவாக்கப்பட்டது உடன்படிக்கையானது என்னுடைய ரத்தத்தினால் உருவாக்கப்படுகின்றது அந்த பழைய உடன்படிக்கைக்குரிய உபதேசமானது மனுஷனை தவறி தண்டித்து கொண்டு விடுகின்றது இந்த ரத்தமானது மக்களை மீட்டெடுக்கவும் பொது உடன்படிக்கை என்று ஊக்காரலாக இருக்கிறோம் என்று சந்தித்து விட்டார்கள் அவர்களை மறுபடியும் நீர்ப்பிக்கும்படியாக இயேசுநாத ரத்தம் சிந்தி மதித்திருக்கிறபடியினால் அந்த மலனத்தினால் மனிதனுக்கு கிடைக்கும் கூடிய நீர் மீச்சை கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஊழியமாக இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் வாசிக்கின்ற பொழுது இங்கே அந்த நாட்களுக்கு பிறகு நாம்வே புத்தரோடு கூட செய்கின்ற புதிய உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயத்தில் அவைகளை எழுதினேன் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன் அவர் என்னுடைய ஜனமாக இருப்பாள் என்று சொல்லி அவர் சொன்னதை இங்கேத்தாவிய எடுத்து எழுதுகிறார் அந்த நாட்களுக்கு பின்புவேலு குடும்பத்தாரோடு கூட பண்ணு உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய உள்ளத்தில் வைத்து மனதிலே வைத்து அவருடைய இறுதியை அவைகளை எழுதுவேன் நான் அவர்களை தேவனாக இருப்பேன் அவர்கள் என்னுடைய ஜனமாக இருப்பார்கள் அது எதை காட்டினிருந்தால் பரிசுத்தாவியாக என்னுடைய ஜீவனை நான் என்னுடைய உள்ள கொடுப்பேன் அப்படி இரண்டு புறமானவருடைய உலகிலே செல்லுகின்றது உருவத்திலே பதிந்து விடுகின்றது அவர்களுக்கு நான் தேவனாக இருப்பேன் அவள் இரண்டு ஜனமாக இருப்பாள் என்று நிறையால் பிரியமான இரண்டு ஒரு ஆறாம் அதிகாரம் பதினாறாவது வாசிக்கின்ற பொழுது நமக்குள்ளே தேவன் வாசமாக இருக்கிறபடினால் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா அவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார் என்று செலிபரசுத்த போதிலும் மகிழ்வுகின்றார் தேவனுடைய ஆலயங்களுக்கு விக்ரங்களுக்கு சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாமி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவர்களுடைய ஜனங்களாக இருக்கலாம் என்று தேவன் சொன்னபடி ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கு தேவனுடைய ஜீவனை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள் தேவன் உங்களுக்குள்ள வாசம் அனுகிறபடி நான் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் விதமாக இந்த ஜீவனுடைய ஆலயமானது விக்கிரகங்களோடு அமீசுவாசிகளோடு தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று சொல்கிற வாக்கியம் சொல்லுகின்றது அநேக இப்படி குற்றப்படுத்திக் கொள்கின்றார்கள் அவளுக்கு ஊழியத்தை பற்றிய சமையை பற்றி கவலை கிடையாது குடும்பத்தை பற்றி கவலை தங்களுடைய பிள்ளைகளுக்கு மரண வேண்டும் பொய்களுக்கு வாழ் வேண்டும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறது யாரும் நினைப்பு கொள்ளவில்லை அதனால விசுவாசிகள் வாங்கி நாம் எல்லாரும் கவனமாக நம்முடைய ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒரு பழக்க வழக்கங்களிலும் கொடுக்க வாங்க நிலையில் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு பேரவனுடைய ஜனங்களாகவே நாம் காணப்பட வேண்டும் அவருடைய புறமான புதிய உடன்படிக்கை என்பது எழுதப்பட்டிருக்கின்றபடியினால் அம் புதிய உடன்படிக்கைக்குரிய ஊழியத்தில் இருந்து கொண்டிருக்கிறபடி நாள் இந்த ஊழியம் குற்றப்படக்கூடாது என்று பரசோத்தாபியுகின்றார் அதிகாரம் இருபத்தி ஏழாவது என்னென்று மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் மனநிலை என்னுடைய வைத்து அப்படி இருந்தது நிகழ்ந்தது வைக்கின்றடி நான் அதில் பிரமாணங்களை பதிவு செய்யப்படுகிறது சொல்லுகின்றார் இளமக்களுடைய பிரமாணத்தை எழுந்தபடியாக ஒரு ஆணிக்கு முடிவு செய்வதற்காக இந்த ஊழியம் உருவாகி இருக்கின்றபடியால் இந்த ஊழியம் குற்றப்படாதபடி ஒவ்வொரு மக்களும் காத்துக்கொள்ள வேண்டும் ஊழியர்கான காத்து நடக்க வேண்டும் என்று சொல்லுறத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் எதோ ஊழியத்துக்கு வந்தோம் செப்போ கிடைச்சது கையம்மார்கள் கூப்பிட்டு இருந்தாங்க நிலத்தை வந்தது இப்போ அது முடியல இது நல்ல ஊழியத்தினுடைய அழகு நாள் அழைக்கப்பட்டவர்கள் ஊழியத்தில் வருகிறார்கள் வந்த பிறகு பின்னிட்டு பார்ப்பது கலப்பை மேல் கை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற அனுபவமாக மாறிவிடாத கிடைக்கக்கூடாத ஒரு லட்சிப்பை ஒரு மீட்பை இந்த புதிய உடன்படிக்கையின் மூலியமானது கொடுக்கிறபடியால் ஏன் ரத்தத்தினால் உருவாக்கப்பட்ட மூலியமாக இருக்கின்றபடியால் ஏவனுடைய ஆணையை மண்மக்களுடைய உள்ளத்திலே பதிவைக்கூடிய ஒரு மூலியமாக இருக்கின்றபடியால் இந்த ஊழியம் செய்கின்றவர்கள் ஊழியத்தில் பங்கு பெற்றிருக்கின்ற யாரும் ஊழியம் குற்றப்படாதபடிக்கு காத்துக்கோளை கடமைப்பட்டது என்று பரிசுத்தார்கள் என பேர் சொல்லுகின்றார் ரெண்டு ஒழுங்கே மீண்டாவது அதிகாரம் ஏழாவது சில முதலீச்சிரவசனத்தை வாசிக்கலாம் மீறிப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு சிறந்த மயிலைக்கு முன்பாக மயில் என்று பரிசுத்த பகுதி அந்த ஊழியம் இந்த ஊழியம் என்று ரெண்டு ஊதியத்தை குறித்து காட்டுகின்றார் மொழி ஊசியின் மூலமாக செய்த ஒரு ஒழியம் தான் அந்த ஊழியமானது எழுத்துக்களை எழுதி கல்கனிலே பதித்திருந்தே தவிர மக்கள் உள்ளத்தில் அது பதிவு செய்யப்படவில்லை ஆகினாலே மீறினார்கள் குழப்பம் உண்டாக்கினார்கள் பின்மாறினார்கள் தேவனுக்கு எதிர்த்து வந்தார்கள் விக்கிரகாத போனார்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள் அப்படிப்பட்ட ஊழியம் செய்த மோசையுடைய முகத்திலே ஒளி பிரகாசத்தது அந்த மைமையை கண்ணுக்கு இசையல் மக்கள் எல்லாரும் முக்காடு போட்டுக் கொண்டாடலாம் ஆக்கிலி தீர்ப்பு கொடுக்கும் மகிமொழுதாக இருந்தால் நீதியை கொடுக்கும் ஊழியம் அதிக மயமொழுதாக இருக்குமே இப்படியாக மையப்பட்ட இந்த ஊழியத்திற்கு இருக்கிற சிறந்த மைமைக்குண்டாக மயமப்பட்டது அல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறார் இந்த ஊழியம் மனிதனை மரணத்திலிருந்து மீட்கக்கூடிய ஒரு ஊழியம் அது கொல்லுகின்ற ஒரு ஊழியம் கண்ணுக்கு நீர்வெழ்ச்சியால் கொலை செய்ய வேண்டும் என்று மதிக்க அந்த ஊழியானே தவிர மனுஷனை மீட்கிற ஊழியம் அல்ல இந்த ஊழிய அப்படி இல்லை இயேசுன்ற ரத்தினாலே புதிய உடன்படிக்கை செய்திருக்கின்ற இந்த ஊழியமாக இருக்கிறபடினால் அந்த ஒளிந்து போதே மைதூழலாக இருந்ததானால் நிலைத்து நிற்பது அதிக மகிதூழலாக இருக்குமே ஹலலுயா இந்த ஊழியம் நிலைத்து நிற்கக்கூடிய ஊழியம் எதுவரைக்கும் தெரியுமா இயேசுநாதர் வருகிறேன் அநேக முடிஞ்சவர்கள் மைதானுடன் ஒழித்து போட்டு போடுவார்கள் அழைக்கப்பட்ட ஆளு ஒரு கனமான மொழிக்கு தானாக ஏற்படுகிறதில்லை இந்த நிலை தந்திருக்கிற ஊழியமானது அமிக மகிழதாக இருக்கப் போகிறது என்று பரிசுத்தாதி அவர் நீங்கள் எங்கள் ஊழியத்தினால் கற்பலை பலைகளால் அல்ல இருந்தங்கள் ஆகிய சதையான பலைகளால் எழுதப்பட்டிருக்கிறது நாங்கள் தேவனுக்கு முன்பாக கிறிஸ்துவின் மூலமாக இப்படிப்பட்ட நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் எங்களால் ஏதாகினும் ஆகு என்பது போல ஒன்றை யோசிக்கிறதுக்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல எங்களுடைய தகுதி தேவனால் உண்டாக இருக்கிறது உடன்படிக்கை ஊழியக்காரா இருக்கும்படி அவரே எங்களை தகுதி அந்த உடன்படிக்கை எடுத்துக்குரியதாக இராமல் ஆவிக்குரியதாக இருக்கிறது எடுத்து கொள்கிறது ஆவியோ உயிர்ப்பிக்கிறது ஆறாம் அதிகாரம் மூன்ற ஆகோசனம் முதல் இந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடம் உண்டாக்காமல் எங்களை எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியக்காரனாக விளங்கப்படுகிறோம் என்று சில அப்போஷனாகிய ஒரு சத்த போகலில் சொல்லுகின்றார் இந்த ஊழியர் குற்றப்படாதபடிக்கு நாங்கள் யாதொன்றிலும் இடம் உண்டாக்காமல் எவ்விதத்தினாலும் எங்களை தேவ ஊழியர்காரனாக நான் மிகுந்த பொறுமையிலும் ஒத்தனங்களிலும் நெருக்கங்களிலும் இடுக்கங்களிலும் அடிகளிலும் காவல்களிலும் கழகங்களிலும் பிரயாசங்களிலும் கண் விழிப்புகளிலும் கோலசங்களிலும் கற்பிலும் அறிவிலும் நீடிய சாந்தத்திலும் தயவிலும் பரிசுத்தாவிலும் மாயமற்ற அன்பிலும் சத்தியவசனத்திலும் நிதிய பலத்திலும் ஊழியாகிய வலது இடது பக்கத்து ஆயுதங்களை தரித்திருக்கிறதிலும் மனத்திலும் கனமினத்திலும் உற்கீழ்த்தியிலும் அற்கீழ்த்திலும் நெஜஸ்டராகவும் அரிய படாமல் என்னப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும் சாகரங்கள் என்னப்பட்டாலும் ஈடுபட இருக்கிறவர்களாகவும் பட்டாலும் பண்டிக்கிறனப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும் துக்கப்படுகிற என்னப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும் படித்தது என்னப்பட்டாலும் அநீரை ஐஸ்வரியங்களாக்குவதாகவும் ஒன்றும் இல்லாமல் என்னப்பட்டாலும் சகலத்தின் முடிவர்களாகவும் எங்களை வழங்கப்படுவரோயா இந்த ஊழியத்தை செயல் வழக்கி பண்ணப்பட்டதான நெருக்கங்கள் உபத்திரங்கள் இல்லாமல் ஏழாம்கள் அவமானங்கள் நிமச்சங்கள் எல்லாமே வந்து கொண்டிருந்த போதிலும் நாமிதமாக நிலைத்து நிற்கிறோம் என்று சிறியவர் சொல்லுகிறார் புக்கப்படுற எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறார்கள் பரித்திரம் எனப்பட்டாலும் அனைவரும் ஐஸ்வர்யான்களாக இருந்தார்கள் ஒமல நிறுத்தப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாக விளங்கப்படுகிறோம் என்று சொல்லி இருக்கிறது ஊழியம் உலகத்தில் உள்ள ஆடம்பரத்திற்காக ஐசித்துக்காக உலகத்தார் மதிக்க வேண்டும் என்பதற்காக புகழ வேண்டும் என்பதற்காக வருகின்ற ஊழியமாக இது இது இறைவனுடைய ஊழியமான நெந்தைகள் அவமானங்கள் பாடுகள் கல்லூரிகள் சிறச்சாலைகள் சுத்திரவலிகள் பசிகள் நிர்வாகங்கள் நாசமோசங்கள் பட்டயங்கள் எல்லாமே வந்துவிட்ட கிரிஸ்தவருடைய அன்புகிட்டு புரிக்க மாட்டாதிபல்லக்கூடிய ஒரு ஓடியம் ஆலோலியம் ஆலோலியம் இந்த ஊழியத்தில் நம்ம எல்லாரும் பங்கு பெற்றிருக்கின்றபடினால் இந்த ஊழியத்தில் பங்கு பெறுவதை ஆளுமே இப்படிப்பட்ட மனநிலை காணப்பட வேண்டும் என்று பரிசுத்தாமி சொல்லுகிறார் குறைவுகள் வரும் இல்லாமிகள் வரும் ஏலாமைகள் வரும் நம்மை பல தனித்திர்காரர்கள் என்று சொல்லுவார்கள் ஆனாலும் இல்லாட்சி உடையவர்கள் போல இருக்க வேண்டுமா தனித்திரக்காரர்கள் அநேகரை ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டுமா பொறுமையிலும் சாந்தத்திலும் நேடி அன்பிலும் இனிதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாமி என்று சொல்லுகின்றபடினால் புரிய தேவ ஜனமே இது தேடும் மீட்கக்கூடிய ஒரு மூலியமாக இருக்கிறபடியால் நிலைத்திருக்கிற ஒரு மூலியமாக இருக்கிறபடி தேவ ஜனங்கள் இந்த ஊழியத்தை கொடுத்த மேன்மைகளை சரியாக மதித்து எல்லாவற்றிலும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அப்படியே சொல்லுகின்றார் இப்படி நாவே அது எலும்பில்லாத நாக்குவதற்கு எதையும் பேச விரும்பும் அப்படி எதையும் பேசுவதற்கு யாரும் விரும்பிவிடாது அதன் மூலமாக தேவனுடைய நாமத்திற்கு மைமை குறைச்சல்கள் தேவனுடைய ஊழியத்திற்கு குற்றச்சாட்டுகள் உருவாகமானால் அதற்குரிய பொறுப்பு நமக்கு உண்டு என்பதை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆகையினாலும் ஒவ்வொருவரும் குற்றமற்றாக நடந்து கொள்வது நல்லது என்று ஆவிய அந்த மாரி சொல்லுகின்றார் அடுத்தபடியாக இந்த ஊழியத்தின் மூலமாக கொடுக்கப்படுகிற உபதேசம் இருக்கின்றதே இது மனிதனை தேவனை போல மாற்றுகின்ற உபதேசம் என்று பரிசுத்த பகிர்ந்து வருகின்றார் ஏமாற்றான் கிடைக்கின்றது இந்த ஊயம் அப்படி அல்ல என்று போலீஸ் மகிழ்ச்ச ரெண்டு கொண்டு நாலாம் அதிகாரம் தான்காவது ஒரு உருவாசிக்கலாம் ஒன்ாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான ஒளிவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசம் தேவநாதன் மனதை குருடாக்கினோம் என்று சிறிய போகல சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளிமந்தபடி வார்த்தை ராஜன் எல்லாரும் மனுஷன் உண்டாக்கும் உண்டானால் பாதம் செய்த போது அவனை விட்டு மாறிவிட்டது மறுபடியும் தேவன் சாயலாக கொண்டுவர வேண்டும் என்பதற்காக தேவன் துணிச்சபையின் மூலமாக நம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஊழியமாக இருக்கிறபடி நாலு கிறிஸ்துவின் சுயசேசமானது அங்கே சாயலாக இருக்கிற சுயில் சேஷத்தின் ஒளியானது அமீர் சுவாசிகளாக பிரகாசமாக இறந்தபடிக்கு குருடாக இருந்தது அந்த கண்களின் தரக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள் இந்த ஊழியத்தினுடைய பெரிய சரப்பில் தெரியுமா கண்களை தரக்குகிற ஒரு ஊழியம் அதை குறித்து பதினேழு வாசிப்போம் அந்நிய ஜனத்தாரிடத்திலிருந்தும் விடுதலை ஆக்கி அவர்கள் என்னைப் பற்றி விசுவாசத்தினாலே பாவம் பண்ணி பெய்யும் பரிசுத்தமாக சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படி அவன் ஈரவிட்ட ஒளிநடத்துக்கு அதிகாரத்தை விட்டு ஏனிடத்துக்கு திரும்ப படிக்கு நீ என்னுடைய கண்களை திறக்கும் போனிட்டு இப்பொழுதுக்கு அனுப்புவதே நினைச்ச நீர் அப்போ சமை பார்த்து ஆண்டு வரை சொல்லுகிறார் பற்றி பிரசங்கிக்கிறவர்கள் அற்புதம் இருப்பிக்க கூட்டம் இதை பெருமை கொண்டே புகின்றது மக்களும் அதைத்தான் விரும்புகின்றார்கள் ஓரின மக்கள் கிறிஸ்து சாயை அடைய முடியவில்லை என்று சொன்னால் மனக்கண்கள் தேவை என்று சொல்லி சொல்லி இருக்கிறார் தெரியுமா இது சுய ஜனதாரிடத்திலும் அந்நிய ஜனதாரிடத்திலும் விடுதலையாக்கி அவன் விடுதலை பெற்றவனாக சமுதாயத்திலிருந்து சாலிலிருந்து சொந்தத்திலிருந்து தினமாய் விடுதலை பெற்றவனாகவும் காணப்பட வேண்டும் இப்பொழுது இதாக இவர்கள் அவர்கள் என்ன பெற்ற சுவாசலை பாவம் எண்ணிப்பையும் பருசுத்தமாக்கப்பட்டு சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக விட்டு வழிநடத்துக்கும் சாக்கவனுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும் இப்பொழுது அவரிடத்துக்கு அனுப்புவரே நல்ல தேவேந்திரமணி ஊழியர்கால் அனுப்பது என்னுமா குரட்டாட்டமாக இருக்கின்ற மக்களுக்கு கண்களை திறப்பதற்கு கூட வழிகாட்டினால் இருவர்கள் எங்கே விழுவாங்க சொல்லியிருக்கிறார் அகற்றிய மனிதன் கூடலாக இருக்கிறான் தேவமைகளை காண முடியாமல் அனுப்புகிறார் இந்த ஊழியம் அலுவலாம் இந்த மொழியும் திட்டம் கொண்டு போகாத மொழி காரணமாக விளங்கப்படுகிறோம் என்று சொல்ல ரெண்டு மருந்து ஐந்தாம் மதி ஆறு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் பட்டதாரியாக இருந்தாலும் இருந்தாலும் நடந்துகளுமே போவதில்லை பகலாள்தான் இருப்பா கேட்டா சொன்ன அது எப்படிப்படுவார் உலகத்திற்கிற வரைக்கும் உலகத்தோடு தான் இருக்க முடியும் அப்படி எல்லாம் ஆயிட முடியாது என்று நகரம் சொல்லுகிறார்கள் அப்படியே அவர்கள் கண்ட திறப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொன்னிருக்கின்றோம் புதி புதிதாகின திறக்கப்படும் அப்படிப்பட்ட மக்களை அவர்களை காண முடியவில்லை முடியாது கிடையாது எல்லாரும் பாதிகள் தேவமை ஏற்று போறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் கண்கள் திறக்கப்படவில்லை என்று சொல்லிக் கொண்டார் அகில அவர்களுடைய கண்களை திறக்கும்படிக்கு நான் அனுப்பு பாதம் இன்னிப்பு பெற்றுக் கொள்ளும்படியாக பரிசுத்தமாக அவர்கள் பங்கு பெற்றுக் கொள்ளும்படியாக அதிகாரத்தின் திரும்பும்படியாக பாவ மன்னிப்பு திட்டக்கொண்டிருக்கும் கண்ணு திறக்கப்படுகியாக இருக்கு அழுக்காக இருக்கு என்று உணராந்தவரையிலே அவன் பாவ மன்னிப்பு வேண்டும் என்று கேட்கமா நாங்களா சரிங்க பாவ் மன்னிப்பு மன்னிச்சு காரணம் அது பரமாராஜ்யத்தில் உள்ள காட்சிகளை காண்பேன் கண் திறந்த பொழுது ஐயோ நான் அசுத்த உதவுள்ள மனுஷன் அசுத்த உதவுள்ள மனிதர் மத்திய வாசம் அணுகிறேனே என்று சொன்னார் என்று விவசாயத்திற்கு செல்லும் ஆராயத்தில் ஒன்றில் இளவாசிக்கலாம் மரணமன் இந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரும் உணங்கமான சிம்மாசனம் தெரிவித்திருக்க கண்டேன் அடுத்த வருஷத்துக்கு முன்பான் தேவாலி நிறைந்திருந்தது சேராமின் அவருக்கு மேலாக நின்றார்கள் ஒவ்வொரு மூடி ரெண்டுகளால் ஐயோ அவமானே அசுத்த உதவிள்ள மனுஷன் அசுத்த உதணுங்களை ஜனங்களின் இடங்களில் மாசமா இருக்கிறேன் சேலிங்கத்தினாகிய ராஜாவின் கணக்கு கண் கண்கள் கண்டதே அதற்கு முன் அவர் திருத்த தோர்ச்சிதான் எதிரியா தெனிமா ஆண்டவர் விட கண்கள் காணவில்லை கண் குரூடாகவே ஆதைக்குரிய கண்கள் குரூடாக இருந்தது அதுபோல இந்த உலகத்தில் பெரும்பொருந்து இருக்கின்றோம் அவர்கள் மூலமாக யாருடைய திறக்கப்பட்டிருக்கிறதா கண்டிப்பாக ஒரு காலி கிறிஸ்து கொண்டிருந்தால் புது சூழ்ச்சியாக இருக்கிறான் பழைய ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின கிறிஸ்துவின் சாயலாக இருக்கின்ற மகிழ்ச்சியின் சுசிசத்தின் வெளியானது அமில் சுவாசிகளாய் அவர்களுக்கு பிரகாசமா இறந்தபடிக்கு பிரபஞ்சித்தின் தன்னுடைய மனதை குருடாக்கி நான் என்பதை இருக்கின்றது போல அந்த இருந்தவன் வலிசத்திற்கும் சாத்தாடைய அதிகாரத்தை விட்டு தேவரிடத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவருடைய கண்களை திறக்கும்படி கடந்துவாய் என்று அப்போ அழைக்கிறார் புரியமான தேவஜனுடைய தேவனுடைய ஊழியம் என்று சொல்வது மனிதனுடைய கண்களை திறக்கின்ற ஒரு ஊழியர் மனிதனை பாவ படுகொழுந்து விடுவிக்கிற ஒரு ஊழியன் அரியலமா ஏழு இடத்துக்கு ஒரு ஊழியர் மனுஷன் என்றால் வாசிக்கின்ற பொழுது இப்ப எல்லா இடத்திலும் கொடுக்கிறார்கள் சீயசுரனோட பருவம் நடந்த ஞானசானம் கொண்டு வைத்திருக்கிறார்கள் ஆட்களை வந்து அவங்களுக்கு தெளிக்கிறதில்லை அவளை முக்கிய விடலாம் என்று சரி சம்பாதித்திருக்கிறார் அப்படியே அவனுக்கு ஒரு ஞானசானம் குழந்தைக்கு ஒரு ஞானசானம் அங்கே பிரியமான தேவன் ஞானுஷானத்தில் என்ன நடக்க வேண்டும் தெரியுமா உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனுஷன் தேவனை அறிய முடியாதபடி குரூடனாக இருக்கிற மனுஷன் தேவனோடு ஐக்கியமில்லாத இருக்கிற ஒரு மனுஷன் கிறிஸ்துக்குள்ளாக கடந்து வரக்கூடிய ஒரு வேலைதான் ஞானுஸ்தானம் என்று படத்து களத்தில் தரித்துக்கொள்வதுல்ல மறித்து அமக்கம்மட்டபடினால் அவர் இப்போது கிறிசு உள்ளாக வந்து விடுகின்ற வைத்திருந்தேன் இரண்டாவது பிடிவாசிக்கலாம் உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது உண்டாகின்றால் பாவம் போது கழுவப்படுகின்ற மூலிகை ஞானம் சாணம் எடுக்க வேண்டும் என்பது சாத்தாருக்கு நன்றாக தெரியும் எல்லா பிரசுமும் தெரியும் மொழிகானத்திலே பாவ மன்னிப்பு கிடைக்காமல் ஆக்கிவிட்டோம் என்றால் எத்தனை கடமை மொழிகினாலும் பாவங்களாக இருப்பார்கள் பாணிகளுக்குட்டார் விரும் சுத்தமாக கண்கள் திறக்கப்படவில்லை கடத்தருடைய வரவே சேர்க்கப்பட மாட்டார் என்பது தெரியும் இந்த ஊழியக்காரர்களுக்கு அந்த அதிகாரங்களை கொடுத்து கண்களை திறக்கும்படியாக காலமனை பெற்றுக் கொள்ளும்படியாக இன்றி அதிகாரத்தின் சொல்லி பிரச்சனை மறுபடியாக சுவாசிலிருந்து ஏன் மறுபடியாக பரிசுத்தமாக சுதந்திரத்திலே பங்கு பெற்றுக் கொள்ளும்படியாக ஒரு மணக்கங்களை திறப்பது ஞானசாரத்தின் போது என்ற செய்தன் காணுகின்றன மதக்கங்கள் திறக்கப்படுகிறது ஒன்றாக கலந்து விடுகிறார்கள் வந்து விடுகிறபடி நான் புது சுழிச்சியாக ஆகிவிடுகிறான் என்று பரிசுத்த ஆகியாரை வெளியிட்டிருக்கிறார் புது சுரட்சியாக இருக்கிறான் பழைய உழைந்து போயினே எல்லாம் புதிதாயின மகிழால் தேவ ஜனமே சாத்தான் நம்முடைய ஜனங்களுடைய மனசை ஊணாக்கி வைத்திருக்கிறபடி நான் தேவன் சாயல் அடைந்து கொள்ளாதபடி இவ்வளவு வாசித்தாலும் மனப்பான படினால் ஊழியா அற்புதம் செய்தாலும் தேவன் சாயலை அடைய முடியாதபடி மனது குரலாக்கப்பட்டிருக்கிறபடினால் அந்த கண்களை திறப்பதற்கு தேவையுடைய மனதில் அவசியம் என்று சொன்னது கண் திறக்கப்பட்டதை மாத்திர்தான் தேவிகம் தேவனுடைய சுத்தம் தெரியும் தேவனை பார்க்க முடியும் அவர்கள் தான் தேவனை பண்ணி சொன்னாங்க கண்டும் கேட்டும் இருக்கிறது சாட்சியாக அறிவிக்கிறோம் ஐக்கியம் அகினால் நீங்களும் எங்களோடு கூட ஐக்கியமாக வேண்டும் என்று சொல்லி அப்படி சித்திரை ஓவான் எழுதுகின்றார் பிரியமான தேவ ஜனவே அப்படி சொல்லு என்று கேட்க யாருமே இல்ல தேடி அவங்களுக்கு நல்லா தெரியும் எங்கையாவது ஒரு இடத்துல போன்ற இங்கே அங்க வந்தா எங்களும் பாருங்க சொல்வார்கள் மக்களை சேர்ப்பதற்கு இருக்கிறபடி நாள் ஐக்கியமாக சொல்ல முடியும் புதியமே அப்படிப்பட்ட ஒரு விடத்தில் தேவனோடு இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த ஊழியம் குற்றப்பட்டுப் போகாதபடி எல்லாவித்திலும் தேர்வு கவனமாக இருக்க வேண்டும் என்பது அறிவித்துக் கொண்டு ஆசைப்படுகின்ற பொழுது உள்ளவர்கள் உள்ள மருசுத்திரத்திலே தகுதி உள்ளவள் ஆகிறவரும் அந்த விடுதலையாக்கி இருளின் அதிகாரத்தின் உட்படுத்தி அன்பின் குமார் உள்ள பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கிறவரும் இருளின் அதிகாரத்தின் நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமான்மை ராஜ்யத்திற்கு உட்படுத்தினுருமா இருக்கிற பிதாவை சோத்திருக்கிற பிளாவானவர் மிதமாக ஏசுகரிசின் மூலமாக இந்த ஊழியத்தை ஆரம்பித்து அவர் ரத்தத்தினாலே கிடைக்கிற பாவமணிப்பாகி மீட்பை மணமக்களுக்கு கொடுத்து ஒயிலுள்ள பங்கடைய செய்து அதிகாரத்தின் அதிகாரத்தின் பாலற்றும்படி வல்லமைந்து அவரை விடுதலையாக்கி பரிசுத்தமாக்க வேண்டும் சுதந்திரத்தை பங்களிருக்கின்றபடினால் நாம் புடந்தேவனை சோத்தரிக்கிறோம் என்று சொல்லுகிறோம் அதனால் அருமையான தேவ ஜென்மை மந்திருக்கின்ற இடம் எப்படிப்பட்ட இடம் நம் கலந்து கொண்டிருக்கிற ஊழியன் எப்படிப்பட்டதான ஊழியர் நாம் பெற்றிருக்கின்ற ஆமைக்குரிய நன்மைகள் எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை உணர்ந்ததாக இந்த ஊழியன் குற்றப்படாதபடிக்கு எல்லாவற்றிலும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆபி அனுபவம் சொல்லுங்க ஒன்றியம் பனிரெண்டாவது சமத்துல கோரி சுத்த பயன் சொல்லும்போது ஊழியக்காரர்கள் யாரும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டுமா உண்மையுள்ளவராக இருக்க வேண்டுமா இன்னைக்கு நிறைய பேர் எப்படி இருக்கிறார் என்று மக்களுக்கு தெரியும் இங்க பெங்களூருக்கு சென்றிருந்த பொழுது ஒரு லேண்ட் புரோக்கர் அவர் ஒரு ஏரியாவிலே இருபது முப்பது ஏக்கர் பிளாண்ட் வந்தார் மேக்ஸிமம் கருத்தவங்களுக்கெல்லாம் வீடு கொடுத்தார் அங்க எல்லாருக்கும் அவங்க என்ன வாங்கிட்டு ஏமாற்ற மாட்டாங்க அப்படிச்சு கொடுத்துட்டு அங்க ஒரு பிளாண்டே வந்து ஒரு தேவாலயத்துக்காக ஒதுக்கி தேவாலயமையை கட்டி கொடுத்து அப்படி அவருடைய பழக்கப்பட கிறிஸ்தவங்கள கூடிய அவருக்கு ஒரு ஆசை பல அப்படி ார் துரத்தூடிய நாட்கள்ரு வெளியரங்கமாக இருக்கிறது பேசிக் கொண்டே வந்தார் மிக கவலையாக இருந்தது அருமையான தேவையை தேவன் ஒரு மனுஷன் ஊழியத்துக்கு அழைத்திருக்கின்ற பொழுது அவர் எப்படி இருக்க வேண்டும் நீங்க போக முடிய என்னை பொய்படுத்துகிற நம்முடைய கருத்துனால் இயேசுரிசு என்னை உண்மையில் உள்ளவன் என்ற எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினால் அவரை சேர்த்துக்கிறேன் அவருக்கு பணம் தேவையாக இருந்தது அவருக்கு வீடு வாசல் தேவையாக இருந்தது அவருக்கு ஒரு குடும்பம் தேவையாக இருந்தது அதையெல்லாம் அவர் செய்திருக்க முடியும் அவர்களை செய்யவில்லை என்னை அழைத்திருந்தபடி சேவை செய்யும்படியாக இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அழைத்திருக்கிறபடி நான் என்னை அழைத்தவன் என்னை உண்மையுள்ளவன் என்று கண்டிருந்த குரானத்தில் ஒப்பு கொடுத்திருக்கிறபடி நான் அவரை மோன தேவஜனமே தேவனுடைய மூலி காணும் சொல்லுகின்றன தேவனுடைய பார்வையை குற்றமற்றவனாக உண்மையுள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதும் மகாபடி உன் தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் மூலியை இந்த ஊழியம் குற்றப்படுத்தப்படுமா தேவையான திட்டமே உடைந்து நோக்கியாக இருக்கின்றபடியால் தேவ ஜனங்களும் ஊழியர்களும் தங்களை காத்துக்கொண்டு ஊழியம் என்று சொல்லுங்கள் கடவுளுக்காக செல்வதற்காக மனிதனை பணத்தின்படி விடுதலையாக்கக்கூடிய ஒரு வேலை கண் டாக்டர் போய் கண்ணதான் பாட்டு செய்த பண்ண முடியும் பல்லப்பட சில பல் டாக்டர் என்ன பண்ணாலும் திரும்ப நம்ம சேவரி ஒரு பார்க்க போய் பல்லு கொடுங்க போயிருக்கிறாரு நண்பனத்தில் பேசிட்டு இவருக்கு பல்லுக்கு ஊசியெல்லாம் போட்டு மறக்கா வச்சுட்டு போட்டு பிடிஞ்ச போது அடுத்த பல்ல குரடி விழுந்துச்சு அப்ப இவர் சொல்லிருக்கிறாரு சார் அடுத்த பல்லு சார் சம்பா சார் எனக்கு படிச்சு கொடுக்காதிங்க நாங்கள் சரியா தான் செய்வோம் அவனு சொல்லிக்கொண்டு அடுத்த நண்பர்களே இவர் சூத்தப்பல் இல்லாத அடுத்த பிள்ளை பிடிக்கி எடுத்துட்டாரு அடுத்த பிளாட்ல போட்டாச்சுன்னா பல்ல பார்த்தா சூத்தப்பல் இல்ல சூத்தப்பல்லு உள்ள இருக்கு நம்மளுக்கு ரொம்ப கோபம் ஓசையா புரிஞ்சு விடறேன் ஓசையாக பிடிக்க விட போ நஷ்டம் எனக்கு தானே அதனால என்ன சொன்னு தெரியுமா யார் யாருக்கு எந்தெந்த உத்தியோகம் படிச்சதோ அது சரியான செய்யாது போனால் அது நஷ்டம் இறைவனை சேரும் என்பது சொல்லிக் கொள்ள ஆசைப்பட வே உடன்படிக்கையுடைய ஊழியை உள்ளவர்கள் என்று கண்டாலத்தை ஒப்பு கொடுத்தார் யாரும் எப்படி போறாங்க எனக்கு உழை காரணம் பார்க்கக்கூடாது மக்கள் யாரும் எப்படித்தான் போறாங்க கடவுளை பார்த்து பார்த்து கடவுள் என்று வர மாட்டார் உண்மையில்ல அவருடைய கூட்டத்தில் உராசீரம் என்ன குடியுடைய கொள்ளைக்காரரு கூட்டத்தில் அவர் வருவாரானால் ஒரு மூலியத்தை உருவாக்கி இருக்க முடியாது நிறைவேறி முடிந்த பிறகு பல பல சபைகளாக இந்த கடைசி காலத்தில் உருவாக்கி இருக்கின்றது புனித உடன்படிக்கமாக இருக்கிற கண்களை திறக்குரிய கொடிய பாதியாக இருந்தாலும் கண்ணு திறக்கப்பட்டு உணர்வுடைகிற்குனே ஆலோசனை பெற்றுக் கொள்ளுறான் இடமே தெரியும் தம்பி யாரே போடாம போறது நம்ப முடியல பயமா இருக்கு ஏன்னா கண்ணு தெரியாதே அப்படிதான் கண் தெரியாதவர்களுக்கு பாதை காட்டினாலும் பாதை ஒத்துக்கொண்டு விரும்புகிறது இல்லை மனுஷனிடத்தில் எப்படி பாதத்தை சொல்லுகிறது நடத்திலும்பத்தை சொன்னே அவ அதிகாரத்தினத்திரத்தில் வழி நடத்தி வருவதற்கு முடியாது இருப்பதற்கு ஆரம்ப என்ன தெரியுமா ஆலோசனை ஏற்றுக்கொள்ளாதபடி நாளாக இருக்கிறார்கள் எனக்கு கருத்தர் அந்த ஆலோசனை கேட்கும்படியாக மனு கண்களை திறந்தபடி நாளத்திருப்பமாக புதிய பெற்றுக் கொள்ள முடியாத பால்மணி பாசரட்சிப்பை இன்னும் புதிய உடன்படிக்கையின் மூலமாக மனு கொலைக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால் பெரிய மேன்மையன் என்றாக உணர்ந்து ஜீலிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற எந்த மதத்தினரும் என்ன மத கருத்தாக்களும் சொல்ல முடியாது பாவத்திருந்து மனுஷனை முடியும் என்று சொல்லி கேசவர்களும் முடியாது முடியாது அது இப்பொழுதுல யாரும் மறுசுத்தமாக எப்படியாவது மறு சுத்தமாக படம் சொன்னா அதுக்கான தெரியும் பின்ன எதற்காக முடியும் செய்யும் சொல்லி கேட்டா அது அடுத்தது பழைப்பு சல்யூஷன் ஆரம்பி குருவியாறு நிறைய பேர சந்திப்போம் பேசும்போது வசனங்களெல்லாம் கேட்பார்கள் ஏன் பாசம் இப்படி எல்லாம் வசனம் இருக்க நீங்க பிடிச்சு நல்லா தெரியும் எடுக்கணும் சுத்தாய் பண்ணணும் பரலகுமோன்னு தெரியாத பழைப்பு போடுமே இங்க பிள்ளைகளுக்கு இயல செய்வத படிப்பு உத்தியோகங்கள் லஞ்சங்கள் எடுக்கிறது பிடிக்கிறதுல ப்ரமோஷன் எல்லாமே குடும்பத்துக்கு கிடைக்கிறது ஏசன மாதிரி ஆராதிக்கலாம் அதனால பரலோகம் அது பறவை பார்த்துக் கொள்ளலாம் என்று போவார்கள் அப்படித்தான் எல்லாரும் இருக்கிறார்கள் இது அந்த ஊழியம் அல்ல என்று நீங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறீர்கள் கூடலாக இருந்த நம்முடைய கண்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்கின்றால் நாம் இப்போது பாவத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறபடி நான் அடுத்து பர்மகன் செல்ல போகிறோம் என்கிற உணர்வு நமக்கு நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது எதனால தெரியுமா கண்கள் திறக்கப்பட்டபடி நான் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டோம் இந்த ஊழியம் ஒப்பெருமாக்கக்கூடிய ஒரு மனுஷனை விட்டு பிரிந்திருக்க கடவுளை விட்டு பிரிந்திருக்கிற மனுஷனை கடவுளையும் ஒப்புரவாக்கக்கூடிய ஒரு ஊழியமாம் கடவுளுக்கு பகையதாக மனுஷன் மாறிவிட்டான் கடவுளத்தில் எப்படி சேர வேண்டும் என்று அறிய முடியாத அழந்து ஜபித்தோன்ற அழந்து ஜபித்தால் போகலாம் என்று சொன்னார்கள் வழி தெரியாத ஒப்புரவாக வேண்டும் என்று வேண்டும் ரெண்டு கிடைந்த ஐந்தாம் மணி நேரம் பதினெட்டாம் திசை வாசிக்கின்ற பொழுது ஒாப்படுத்தசித்த போது சொல்லுகிறார் பரிசீலித்து விட்டபடினாலே மனுஷன் மீது பிளவாகி மீது ஒரு ஒப்புரவாதம் இறக்கும் ஒரு அன்பு உண்டாகிவிட்டது புதிய உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார் என்று அடுத்த வசதத்தில் அவர் சொல்வதைவாசிகளார் உலக சார்ந்த பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதே உபதேசத்தை எங்களுக்கு ஒப்புத்தார் என்னவென தேவன் உலகத்தாருடைய பாவனங்களை என்ன மெருசுள் அவர்கள் தன் வா என்று அவளுக்கு இல்லை கைவிட மாட்டார்னு சொல்லுற உபதேசத்தை நான் படித்தார்கள் தவிர அழைத்து மொழி மாத்திரமே இந்த வாரம் அதிகாரத்தை கொடுக்கிறீங்க உண்மையுள்ளவன் என்று கண்டு உடத்தில ஒப்பைத்தார் விட்டார் மனுஷன் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா அந்த ஒப்பு வாசிக்கலாம் நாங்கள் எங்களை கொண்டு புத்த சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்தவக்காக சனாதிபதிகளாக இருந்து ஏதோ நாடு ஒப்புறவாக வேண்டிக் கொள்கிறோம் ஒப்பாக்குகள் உபதேசம் இந்த திருச்சரியில் இருக்கின்றது சேர்ந்து மற்ற ஆறாவது அழகியாகவே இருந்து கொண்டிருக்கின்றது காரணம் இல்லாதபடி பழங்கீரலாக இருக்கிறபடி நாள் பேருடைய பாலை விட்டு விலகி இருக்கின்றபடி நாள் அப்படிப்பட்ட நிலைமைகள் இருக்கிறது சின் புஸ்தகம் மூன்றாவது இருபத்தி ஒன்னாவது சதவீத ரூபாய் செய்யலாம் சிறு மேல் புத்திரமணி மணிகளை மாறுபாடாக்கி தங்க தேவநாயக கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்ப மண்ணு சட்டம் உயர்ந்த சான்மிலே கேட்கப்படுகிறது இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதால் சொல்லப்பட்ட தீர்க்கத்தூர் சதம் இன்று கிறிஸ்தவ மண்டலத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றது சிறுறையால் மக்கள் அப்படி இருந்தாலும் இன்னைக்கு சிறையில் நம்முடைய மழையை மாறுபாடு ஆக்கி நமது ஏமனாய கத்தரை மறந்த நிமித்தமாக கழிந்து கொண்டு விண்ணப்பம் செய்ய சத்தம் அந்த வழிகளை சொல்லியாக காட்டியிருப்போமானால் அந்த குற்றங்களை உணர்த்தி கொடுத்தி படித்தான் அறிக்கை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லியிருப்போமானால் நிச்சயமாக மறுபடி ஆழ்ந்து செலுத்த வேண்டிய விருப்பம் வரவே செய்யாது குற்றவாளி கொண்டு நிற்கிறவன் மன்னிப்பு கிடைத்து விட என்று சொன்னால் மறுபடியும் அடைந்து கொண்டிருப்பான் குற்றமற்றவர்களாக இருவன் சமூகத்திலே காணப்படுவதற்காக இந்த உட்புறமாக தரப்பட்டிருக்கிறது என்பதை மத்திலே சொல்லிக்கொண்டு ஆசைப்படுத்துகின்றன தேவஜானமே குடியரசின் சபைய கருத்து வெளிப்பீருப்பது மனசேனை தேர்தல்களோடு ஒப்படமாக்குவதற்காக மனதின் கேவல் சாலை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஊழியர் நிலைத்திருந்து அந்த நேரில் சேர்க்கக்கூடிய மக்கள் எல்லாரும் இதை ஒப்பரவாகி பரமகத்திலே சேர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த ஊதியம் ஆரம்பிக்கப்பட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்டுகள் ஆகின்றது இந்த சேவை அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றது சிலர் அஞ்சு வருஷம் 10 வருஷம் ஒரு ஓய்வு தேங்க போட்டு போடுவாங்க யாட்டில் கொடுத்துட்டு போடுவாங்க அது யாரோ இரண்டாவது பேசிட்டு போடுவாங்க இப்படித்தான் எல்லாம் நடந்து கொண்டிருக்கே தவிர இப்படி ஒரே ஊழியமாக ஒரே தலைவனுக்களாக ஒரே உபதேசமாக கட்டணி மக்களங்களை தேர்தலோடு உத்தரவாக்கி தேன மகிழ்ச்சியை கவனம் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஊழியத்துல வந்திருக்கிறபடினால் எந்த ஊழியம் குற்றப்படாதபடிக்கு எல்லாரும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார் நம்மளத்திலே குற்றங்களை காணும்போது ஒரு தங்களை குற்றங்களை மாற்றிக் கொள்வதற்கு அறிவுறுதி இயலாத ஒரு காரியம் நாம் குற்றம் மட்டுமல்ல பங்கடையக்கூடிய மக்களாக இன்னொரு மைச்சத்திற்கு வந்திருக்கிறோம் என்பதை மற்றவர்கள் காண முடியாது என்பதை வாழ்க்கையில இருக்கிறது எல்லாரும் பங்கு பெற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறார் இது நம்ம செய்கிறதில்லை எதோ ஆராதனைக்கு வருகிறோம் ஜெயமாடுகிறோம் நமக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் போதும் இதை வீட்டு வேலைகளுக்கு இருந்து போய்விடுகின்றோம் எல்லாரும் ஊரில் செய்ய வேண்டும் என்று அந்தவர் விரும்புகின்றார் ஒவ்வொரு பாடியாக இருக்கிறபடி நான் இறைவனுடைய பாடியாக இருக்கிறபடினால் ஒவ்வொரு அமைவுகளுக்கு ஒவ்வொரு வேலைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றபடினால் எல்லார் முதல் செய்து இந்த ஊழியத்தை சரப்பு சரப்புரையாக மாற்ற வேண்டும் என்று ஆவியானவர் கூறுகிறார் என்பதை வாசிக்கின்ற பொழுது இங்கே ஒரு ஊழியர்களேயும் ஒருவரே ஹலோ வாய் ஒரு ஊழியத்தை செய்கிறது கல் ஒரு ஊழியத்தை செய்கிறது காது ஒரு ஊழியத்தை செய்கின்றது கை ஒரு மூலியத்தை செய்கின்றது கால் ஒரு மூலியத்தை இப்படி ஒவ்வொரு அமைவுகளும் ஏற்படுத்தப்பட்ட ஊழியங்களை செய்து இந்த சரீர்த்தியை பூர்ணப்படுத்துகின்றது போல இந்த சரீரத்தை சுகமாக மாணவர்களுக்கு ஒத்துழைக்கின்றது போல இந்த ஊழியத்திற்கு எல்லாரும் பங்கு தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கருதியை செம்மையாக பயன்படுத்திக் வேண்டும் என்று ஆவையான சொல்லி ஒரு அன்னியவாச பேசுட்டு மாத்திரம் போறதுக்கு நமக்கு பரிசுத்தாய் வரவில்லை ஊத்தில் எல்லாரும் ஒருவரே வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே திருச்செமின்னால் மிக கவனமாக இந்த ஊழியர்களில் பங்கு பெற வேண்டும் என்று தேவாவிடார் அப்போ சில ஆர்வ அதிகாரம் ரெண்டு மூன்று வருஷங்களை ஒரு உருவாசிக்கலாம் அப்போ சங்கங்கள் சபையினுடைய கூட்டம் பெறுகின்ற பொழுது அப்போது சொல்லுதான் எல்லா வேலைகளும் செய்து கொண்டிருந்தார்கள் பின்னருந்து செய்ய முடியாத சூழலை வந்த பொழுது கொடுக்கிறார்கள் ஆரம்ப காலத்திலிருந்து நாங்கள் ரெண்டு பேரும் எல்லா வேலைகளையும் ஞாயிற்றுக்கிழமை சகோதரர்களை ஒத்துழைக்கிறார்கள் ஆனால் எல்லாரும் அதிலும் பங்கு வர வேண்டும் என்ன முறை சொல்லிக்கொள்ள ஆக்சிசனம் நினைக்கிறாங்க நமக்கு எல்லாம் செய்ய முடியாது அவள் எல்லாரும் பழைய ஆட்கள் என்ன இப்படி ஒதுங்கி ஒதுங்கி போற மனநிலை சேர்ந்து வந்து காட்டுகிறேன் தெரியுமா கிறிஸ்துடைய சதவத்தின் அவயமாக இல்லாதபடி ஒதுங்கி போகிறதை காண்பிக்கிறோம் என்பதை சொல்லிக் கொள்ளுகின்றேன் போது வரவழைத்து நாங்கள் தேவசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல ஆனால் சகோதரர் பரிசுத்தாரியின் ஞானம் நிறைந்து பெற்றிருக்கிற ஏழு பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களை இந்த வேலைக்காக ஏற்படுத்தும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள் பந்து சாரிப்பு எப்படி ஆக்கல் வேண்டுமோ வர்கள் பெற்றவர்கள் நிறைந்தவர்கள் இப்படிப்பட்ட தகுதி அங்கே கொடுக்கப்பட்டிருக்க தேவை ஊழியம் செய்கின்றவர்கள் யார் இப்படிப்பட்ட தகுதியுடைய குற்றமற்றவர்களாக ஞானம் உள்ளவர்களாக யாரிடத்தில் எப்படி நுழைந்து கொள்ள வேண்டும் எப்படி பேச வேண்டும் பசியாக இருக்கிறமே இதனால் கேட்டுருவோம் கோவத்தில் கேப்பான் சோறு எப்பாடு சாம்பார் சொல்லி சொல்லிட்டான் சாம்பார் போனான்னு சொல்லிட்டு இதில் அதாவது ஊழியை கடவுளே தின பங்கு பெற்றுக் கொண்டிருந்த சரிமை வளர்வதற்காக இந்த திருச்சபை வளருவதற்காக திருச்செல்லாம் மக்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சிவில் சேவையுடைய சாதனை எல்லாரும் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ஊழியர் செய்யப்படுகின்றது இந்த பந்தீர் சாஹிப் ஊழியமாக தான் இருந்திருக்கிறது அது சரியாக கவனிக்கிறதில்லை பிரிய மகனுடைய நம்பு கொண்டு வருகின்றோம் அது சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதை இந்த நாளில் உரிமை திரு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் சகோதர அநேகர் பஞ்சி சாரிப்பில பாத்திரங்கள ஒரு காரியம் வீட்டுல கூட பாத்திரங்கள் கடி வச்சிருங்க தப்பளமான கோயில் யாரும் வேலை செய்யறது இல்லை புரியமான தேவசானமே எல்லாரும் கத்தினுடைய மேல பங்கு பெற வேண்டும் அவருடைய பலன் எங்க கிடைக்கும் தெரியுமா பரலோகத்தில் நிறைய கிடைக்க போயில் பங்கு உள்ளதற்காக எல்லாரும் மகிழ்ச்சியோடு ஆறாயிரம் என்று கடந்து செல்லும் போது செல்ல வேண்டும் என்பதற்காக இந்த ஒழுங்குகளில் செய்யப்பட்டிருக்கிறபடி நாள் பங்கு சாரிப்பதார்கள் ரொம்ப கவனமாக மக்களை மருத்துப்படுத்தாதபடி மக்கள் விரும்புகின்றதை கொடுத்து அவர்களை சந்தோஷமாக அனுப்புவதற்கு இந்த பந்தீசாரி பேரில் பங்கு பெற்று செயல்பட வேண்டும் என்று உலகத்தில் அந்த பண்டீர்சாரிப்படி ஏழு கோடி எப்படிப்பட்ட ஆட்கள் பேரவாசி அடுத்த வாசிக்கலாம் அவர்கள் இந்த ஊழியர்கள் ஒழுங்காக முடிவடைய ஏற்பாடு செய்த பொழுது அதற்கான ஒழுங்கை செய்த பொழுது தேவசனம் விருத்தி அடைந்தது எரிசேமில ஜனங்கள் பிரிச்சதை நோக்கி அற மக்கள் வர ஆரம்பித்தார்கள் அந்த ஆசாரிகள் கூட சந்திக்கப்பட்ட தேவையுடைய ஆலயத்துக்கள் இந்த காவலர்கள் எல்லாம் செய்யப்படுகின்றது அங்கே போகிற மக்கள் எல்லாரும் மிகுந்த மகிழ்ச்சிகரமாக இருக்கிறார்கள் நிறைவேறுகிறேன் அன்புடிகளாக இருக்கிறார்கள் நேசிக்கிறது போல எல்லாரும் நேசிக்கிறார்கள் என்ற உணர்வுகள் எல்லாருக்கும் பெரிய ஆரம்பித்தவுடனே பெருசபை பெருக ஆரம்பித்தது என்று சொல்கிறது ஆம் புரியவாத தேவச்சாரமே நம்ம எல்லாரும் எப்படி ஆக வேண்டும் என்று சொல்லி ஆகிய வருகின்ற பெண்களை பெண்கள் புதுசாக காணும் பொழுது வாங்கம் எப்போ வந்து அம்மா அம்மா பக்கத்து அக்காவாங்க பிளேட்டு கூட எடுத்துட்டு அவங்க சொந்தக்காரனை கூட இருக்கிறதும் புதுசாக நினைப்பேருக்கு எங்கேயும் சாப்பிடுறது யாரைச்ச ஒரு தருவா எங்க அப்படிப்பட்ட நிலைகளுக்கு எல்லாருமே இந்த காரியத்தில பங்கு பெற்று எல்லாருமே ஒருவரை கொண்டு போய் இந்த காரியத்தில் பங்கு பெற வைத்து சாப்பாடு கொடுத்து பந்தி விசாரிப்பு காரணம் அதை பண்ணி இப்படி அனுப்பும் பொழுது சேல ஆரம்பித்தது இரு சிலமிலே கர்த்தோடை ஜனங்கள் ஆரம்பித்தால் ஆசாரியர்கள் முதற்கொண்டு மூதமத்தைச் சேர்ந்த ஆசாரியர்களுமே சிலை வர ஆரம்பித்தால் என்று எழுதியிருக்கின்றபடியால் இந்த ஊரில் விரிவடைவதற்காக இந்த ஊரின் குற்றப்படுவதாக இருப்பதற்காக எல்லாரும் கவனமாக செயல்பட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் இந்த கட்டட இரண்டு ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கின்றது வேகமா போ என்னை யாரும்பப்பட இல்ல எனக்கு யாரும் பொறுப்பு தரலி அப்படி யாருக்கு பற்றி உள்ளதா பொறுப்புகள் கொடுக்கவில்லை எல்லாருக்கும் அழைப்பு கொடுக்கின்றோம் தேவனுக்கு ஊழியர்கள் செய்ய வேண்டும் என்ற நெருப்பம் எனக்கு இருந்தால் கருத்தினுடைய பங்களில் பங்கு பெற முடியுமா பிரியமான தேவ ஜனமே இந்த ஊழியில் குத்தப்பட்டு போகாதபடிக்கு எல்லாரும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவித்துக் கொள்ள எல்லாரும் தங்களுக்குரிய பிளத்துக்கு செலவு செய்திருக்கிற தொகையை சிலர் கேள்விப்படும் போது அது எப்படி அவ்வளவு பணத்திலிருந்து கட்டிடம் கட்ட முடிந்தது அப்படியா உங்களுடைய மக்கள் கடினமாக உழைத்திருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய அழுங்கு சாட்சிகளாக மாறுகின்றதான் புரியமான தேவ ஜனமே இறைவனுக்காக இந்த தோன்று செய்கின்றோம் வளர வேண்டும் என்பதற்காக எல்லாரும் ஒற்றுமையாக கலந்து எல்லாரும் அறிவித்த சில வாரத்திலே அம்மா பாத்திரம் கட்டடிச்சுட்டு போறதா கேள்விப்படுறாங்க அப்படியே கிடக்குது ஒரு நாள் சண்டையிலிருந்து மணி சின்ன பயணம் பாத்திரத்தை உருட்டி உருட்டி கனவு தூக்கிட்டு போக முடியாது உங்களுக்கு உங்களுக்கு சொல்ல ஆசை இல்லாது போனால் சம்பளத்துக்கு அறையாமல் கேள்விவரும் அந்த ஊழியர் பங்கு இழந்து அப்படி இல்லாதபடிக்கு எல்லாருமே பங்கின் சாரிப்பதார்கள் ஏழு பேர் முதலாக செய்தால் இரண்டாவது பிடிப்பு அப்படிப்பட்ட ஏழு பேரை தெரிந்து கொண்டார்கள் முதல் ரத்த சாட்சியாரு தெரியுமா அப்போது யாரும் முதலாவது ரத்த சாட்சியை மறுக்கல இந்த பந்திய சாதிப்பில் உள்ள சீமான் தான் முதல் ரத்த சாட்சியாக மறித்த அந்த பந்திய சாதிப்பு வேலை மாத்திர அவர்கள் சீமில்லை வாசித்தார்கள் தியானம் பண்ணினார்கள் இது ஊழியத்தில் வந்தவுடனே பாசியாகணும் புரசுங்க ஆகணும் யார் தலையை கை வைக்கணும் அற்புதம் நடத்தினார் விரும்புறாங்க பந்திய கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பெரியவர்களே அது தேவன் கொடுக்கின்ற ஒரு வேலை ஹாலேயா பெரிய உள்ள மக்களுக்கு அந்த கொடுக்கிறதில்லை தெரிஞ்சம் என்பதில் கொடுக்கப்படுகிறது அந்த வேலை செய்து கொண்டிருந்ததுதான் பெரிய பாகிஸ்தான் தேவனுடைய மகத்தா முதல் என்னவாத வரைக்கும் சரித்திரத்தை அப்படி எடுத்து கோரி ஐ நாடு வாய்களை அடைத்து பேசின முகம் தேவது முகத்திற்கு ஒரு மாறிவிட்டதாம் ஹாலேரியா டைந்து கோபமடைந்து கல்ல முதல் சாட்சியாக மறுத்திருத்தார்கள் சபை சுதண்டது அப்பொழுது பிடிப்பு விதமாக சமாரியாவில் கடந்து சென்று அங்கே சுயசத்தை அறிவித்த பொழுது ஏராளமான அளவுக்கு மந்திரவாதிகளும் திரும்பிவிட்டார்கள் புதிய மாணம் தேவஜா நம்ப கருத்து கொடுக்கின்ற மேலே ஒவ்வொரு ஏகவாசத்தை அறிந்திருக்கிற சத்தியத்தை எந்த நேரத்திலும் யாரிடத்திலும் வாஞ்சியுள்ள மக்களாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொள்ளாது இப்படியே கடை சோரைக்கு ஆலயத்தில் உட்கார்ந்து கோடி கையடிச்சிட்டு நமக்கு அந்த நிலைவாறு வெளியே சென்று எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் வரப்போகின்றது அப்படி எல்லாருமே தைரியம் உள்ளவர்களாக வேலை சீதரம் அடைய வேண்டும் என்பதற்காக உலகத்தில் அந்ததாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் ஆட்சிமான மொழி நடத்தி வருவதற்காக பெற்றுக் கொள்ளும்படியாக குருட்ட மக்களுடைய கண்களை தரப்பதற்காக அந்த அதிகாரத்து கருத்தில் இந்த சபைக்கு தந்திருக்கிறார் கண்டறங்கப்படுகிறார் அவருடைய வாழ்க்கையில சென்று எல்லா பாவத்தை அறிக்கை தாமி யாரையும் கட்டாயப்படுத்தி பாவ அறிக்கை செய்ய வைக்கல கண் பறக்கப்பட்டவருமையை சொல்லி அவளை பார்க்கும் போதே அருவறுப்பாக தெரிகிறேன் ஐயோ நான் இவ்வளவு பெரிய பாதி என்று அறிக்கை செய்து விட்டுவிட்டு சுத்தமாக கடந்து போறதும் காணுகின்றபடி நான் அந்த ஓடியம் குற்றப்படாதபடி உதவிலிருந்து காத்துக் கொள்ள வேண்டுமான் சீசெசன் அறிவிக்க வேண்டும் இருசனும்பி பொதுவாக வைத்து சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் எல்லாரும் வெளியேற்பை அறிவிக்கணும் என்பது தேவல் சுத்தமாக இருந்தது சேவானை கல்லறிந்து கொண்டு விடுதலை சபையில பலத்தை நெருக்கம் உண்டாகிவிட்டது எல்லாரும் சமையலான சுதறடிக்க ஆரம்பித்தார்கள் சிதறடித்து போனவர்கள் எம்எல்சி தான் போசிய எட்டாம் அதிகாரம் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ள போய் அங்குள்ள மக்களுக்கு கிருசுவை குறித்து செய்த அதிசய ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவரால் சொல்லப்பட்டவரை ஒருமுறைப்பட்டு கவனித்தார்கள் கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டார் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அனைத்து திமிர்வாதக்காரர் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிட்ட மிகுந்த சந்தோஷம் சகல கடத்துக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் அரிசியை உங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று தேப திரும்ப சொல்கிறார் மிகுந்த சந்தோஷம் எப்படி வரும் தெரியுமா அவருடைய வியாதிகள் போகும் பொழுது புய்கள் திறக்கப்படும் பொழுது இந்த மாதிரி பிள்ளை சூரிய கட்டுகளெல்லாம் பொழுது சந்தோஷம் உண்டாகின்றது அதற்குரிய மலம் என் இந்த வார்த்தை நம்முடைய கருத்தில் தந்திருக்கின்றார் ஆகினாலும் திருச்சவின் பிள்ளைகள் காணுகின்ற எல்லா இடத்திலும் புறப்பெற்றப்படுகின்ற எல்லா இடத்திலும் காணுகின்ற கன்னிடத்தில் அவனுடைய பானத்திலிருந்து விடுதலை அடைந்து கொள்வதற்கு உன் குடும்பத்தில் சமம் நீங்குவதற்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நீங்க வாருங்கள் அந்த வல்லமைகளை தொடப்போகிறது என்று சொல்லி சொல்லுகிறானால் அந்த நிமிஷத்திலேயே உங்களுடைய வல்லமைகளை தொட ஆரம்பிக்குமா சவெரியாவின் எலிசபத் மரியாதை மரியாதை எலிசபத்தை மாற்றின பொழுது மரியாருக்குள்ந்து கடத்தினுடைய ஆவியானவர் எலுசபத்து எலுசபத்து நான் நிறைந்தது மாத்திரமல்ல எலுசபத்தினுடைய வயிற்றுக்குழுந்த யோமான் சானன் குழந்தையாக இருக்கும் பெற்றார் தேவ ஜனமி ஆகியதால் சகோதரிமார்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யுங்கள் கோழி சொல்வதற்கும் குண்டாமிட்டு பண்ணுவதற்கும் ஒருவரை கொடுத்த ஒருத்தர் பேசுவதற்குமான மனிதர்களை இன்றைய அறவே விட்டு இந்த ஊழியம் குற்றப்பட்டு போகாதபடிக்கு எல்லா மிக கவனமாக சேர்ந்தவர்கள் சொல்லாதபடி சபையை சேர்ந்த மக்களோடு சமாதானம் கிடைத்தது அவன் மூலமாக நீங்கினது வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சூண்டானது என்று சொல்ல முடியும் மாறுவதற்கு ஒவ்வொருவரும் சேவையை செய்ய வேண்டும் என்று ஆகியான மிகுந்த ஒரு ஊழியம் இருக்கின்ற சொல்லும் பொழுது நாங்கள் ஜபம் ஆறாம் ஆறாமதிக்கப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் இதை சரியா செய்கிறீங்கன்னு தெரியாது அது ஊழியம் அந்த ஊழியத்தின் சரியாக செய்கிறானா ஆண்டவர் ஜெப வேலை இந்த ஊழியத்தில் நடக்கிற காரியங்களா உங்களுக்கு சொல்லுவார் சிலர்களை சரியா செய்கிறார்களுக்கு வெளிப்படுத்துகின்றார் அந்த வெளிப்படத்தலை பெற்றுக் கொள்கின்ற மக்கள் அந்த வெளிப்படத்திலே செல்ல வேண்டும் அதுக்கப்புறம் அந்த விளக்கம் கேட்டு மக்களிடத்தில் செல்லுங்கள் இல்லாது போனால் உங்களுக்கும் உடலாக மாறும் மக்களுக்கும் அது உடலாக போயிட முடியும் அப்படி ஆகிவிடும் என்பதை அறிவித்துக் கொண்டு ஆசைப்படுகின்றோம் ஆகியனாலும் ஜம வேளையில் அதிகமாக கூட்டுகின்ற பொழுது தேவனுடைய சுத்தத்தை நாம் அறிய முடிகின்றது மக்கள் படுகிற கஷ்டத்தை காட்சியிலே காண முடிகின்றது இப்படியான இந்த திருச்சி வளர்ப்பதற்கும் தேவனுடைய மேலே தீவிரமாக கொண்டு போவதற்கும் ஜபவேலை ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் என்பது அறிவித்துக் கொள்வது ஜப வேலை யாரும் குறைத்துக் கொள்ளாதீர்கள் எவளுக்கு ஏழு ஜபவேளை கொட்டுகின்றீர்களோ அவளை கவலை தேவனோடு இருந்து ஆரம்பிக்கா ஈஸ்வனர் பகல் முழுவதும் முடிஞ்சுவிட்டு ராம் முழுவதும் மலைகளிலும் காடுகளிலும் சென்று ஜபிதார் என்று வைத்து நினைவிக்கிறார் அவர் தேவகுமாரின் தேவனாக போதிலும் அவர் ஜெபணிதான் தாண்டி சித்தத்தை அறிந்தார் என்று வைத்து சொல்லியிருக்கிறது அதனால் நம்மவர்கள் மிக அதிகமாக ஜபிக்க வேண்டும் என்னுடைய ஆபிக்கிற வாழ்க்கையிலே ஊழியர்கள் வந்து ஆரம்ப காலத்திலே என்னுடைய குடும்பத்தில் பலத்தை எதிர்ப்பு என்னுடைய வீட்டுக்கு அடுத்திருமார் என்று அண்ணாச்சு இருக்கிறார் சண்ட பைத்திகாரம் திமுக சத்தம் போடாமல் சண்டைக்கு வந்துடுவார் ஊரில் சலசலுப்பாய் அதுக்காக இருவரும் சென்று காட்டிலே நான்கு ஆண்டு காலமாக எங்களுக்கு தங்கி ஜெயிப்பதற்கு இடம் இல்லாமல் அப்படின்னா காட்டிலே வண்ணாந்திரத்திலே சம்பாலையில நாங்கள் அதிகாரியில் மாத்திர விட்டு கோவோம் அப்படிலாம் சிரித்து இந்த ஊழியம் ஆரம்பிக்கப்பட்டு கட்டப்பட்டது என்பது கருத்துக்கள் ஆசைப்படுகிறோம் மூலியத்திலும் ஏன் நம்முடைய வசனத்தை போதிக்கிற மூலியத்திலும் படித்திருப்போம் ஆகினால் மீறி இந்த நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்போது கொடுத்தது போலும் இந்த திருச்சி ஊழியர்கள் பலருக்கு பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஆகினால் எல்லாரும் அந்த ஊழியங்களில் பங்கு பெற்று இந்த ஊழியம் வழங்குவதற்கு மக்கள் சந்திக்கப்படுவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் இந்த ஊழியம் குற்றப்பட்டு போகாதபடிக்கு தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று தேவசமத்திலே சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்ற என்பதை கொஞ்சமாக உண்மையாக இருந்தால் அதிகாரியாக வரும்பொழுது நமக்கு பிறந்த சிறந்த மரியாதைகளும் சிறந்த மதிப்புகளும் பெரிய பெரிய பலன்களும் கிடைக்கும் என்கிற அந்த விதத்தில் சொல்லியிருக்கிறபடினால் அதை அடைந்து கொள்வதற்கு நமக்கு இந்த ஊழியத்தை செம்மையாக சரியாக என்பதை உணர்வு அதிகாரம் ஊழியர் ஊழியர் ஊழியர் செய்தால் அவனை இந்த உலகத்தார் கனமழமாட்டார்கள் ஊரார் கனமழமா வீட்டில் கூட கனமழை தீர்க்கத்தரசு ஒருவனுக்கு சொந்த ஊரிலும் இனத்திலும் கனவீனம் இருக்கும் என்று கனப்படுத்துவார் திருதா பிராபர் கனப்படுத்துவார்கள் பேசுனாதிற்கு மொழியும் செய்கின்ற மக்களை குற்றமற்ற மொழியும் மக்களை இந்த சுத்திகரிப்பு மொழி எப்பொருளவாக செய்கின்ற மக்களை இந்நிலை செய்கிற மக்களை புது உடம்புக்கு என்னை பின்பற்ற கடவுள் விளையக்காரன் யாரும் பின்பற்றணுமா அவர் நமக்கு என்ன சொல்றார் என்னை செய்ய சொன்னார் செய்து முடித்தவர்கள் அடுத்து என்னை செய்ய சொல்லுறார் என்று யானை பின்பற்றுகிறதாக்கார கடமை ஒருவன் எனக்கு முடிவு செய்கிறார் வேதம் படித்த போதும் என்னை இப்படித்தான் என்னவென்றில் நாம் யாரை பின்பற்ற தெரியுமா நமக்கு மாதிரி வைத்து போயிருக்கிற இயேசுநாத நம்மோடு கூட இந்த நாம் பின்பற்றிக் கொண்டே சொல்லுவானால் அவர் நம்மை கைவிடாதபடி எடுத்து ஆசீர்வத்தை பயன்படுத்துவார் என்று பரிசு தெரியாத ஒரு எனக்கு நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கே உரிமை காரணம் இருப்பான் ஒரே கால எங்கே இருக்க போறாங்களா பேசினாதிருக்கும் நேரத்திலே தப்பான் பயணி சொன்னால் எழுந்தது ஆனால் கிறிஸ்து தேவருட வரணு பார்த்தத்தில் வீட்டுக்கு நடக்க மேலாண்மைகளை தேடுங்கள் அல்ல மேலாண்மை நாடுங்கள் திருச்செய் மக்களுக்கு எல்லாம் திருச்செ மக்கள் எல்லாரும் ஊமியட்சியை கூட ஆராதனை செய்வதே பெரிய ஒரு ஊழியர் தேவசம் மக்கள் பாட்டு பாடுவது பெரிய ஊழியர் சுவத்தன வழிகளை செலுத்திக் கொண்டே இருப்பது பெரிய ஊழியர் சாட்சி கொடுப்பதும் காணிக்கை கூட போன இப்படி எல்லா ஊழியத்திலும் வந்து வருகிறார்கள் நம்ம வேதம் சொல்லுகிறதை எனக்கு ஊழியன் யான் இருக்கிற இடத்தில் இருப்பான் என்று மகிழ்ச்சியான இடத்தில் நம்மை அழைத்துக் கொண்டு போவதற்காக போகிறார் சீக்கிரமாக வருவா சமீப நம்ம இங்க யாரும் மதிக்காம இருக்கலாம் யார் நமக்கு மரியாதை தராம இருக்கலாம் யாரு நம்ம இருக்கலாம் கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறாங்க என்று கூட சொல்லப்படி சூழலுக்கு தொண்டு செய்வதற்காக என்னை கனம் பண்ணுகிறவர்கள் நானும் கனம் பண்ணுவேன் என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கன இடம் பண்ணப்படுவார் யாரும் தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்ற பொறுப்பை அசட்டை பண்ணாதபடி இவனை கனம் பண்ணி இந்த ஊழியத்தில் பங்கு பெறுங்கள் எனக்கு ஊழியம் செய்வதை இருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சம்பவத்தை வாசிக்கின்றோம் ஆகாசியர் ராஜா ராமானை கூப்பிட்டு கேட்கின்றார் ராஜா கனம் பண்ணக்கூடிய மனுஷனுக்கு என்ன செய்வோம் என்று பிரதான மந்திரியாக இருக்கிறார் என்ன தெரியுமா ராஜா நம்ம நம்பிக்கையாக இருக்கிறார் அன்பாக இருக்கிறார் கணம் பண்ணுவார் யாரும் கடன் பண்ணுவார் கொடுக்கின்றார் வாசிக்கலின் அதிகாரம் ஆறு முதல் ஒன்பது வரை ஒரு சொல்கிற வாசிப்போம் மகாமான் உள்ளே வந்த பொழுது ராஜா அவனை நோக்கி ராஜா கனம் விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அவருக்கு ஆமாம் என்னென்ன அவர் யாரை கணம் பண்ணுவார் என்றுதன் மனதிலை நினைத்து ராஜா கணம் பண்ண வேண்டிய மனுஷனுக்கு செய்ய வேண்டிய என்னவென்றால் ராஜா உடுத்து கொண்டுகிற ராஜவஸ்தரமும் ராஜா ஏடுகிற குதிரையும் ஆம் அவர் சிறச்சிலே தரிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டுவரப்பட வேண்டும் குதிரும் ராஜாவுடைய பிரதான பரபுகளில் ஒருமுறை கையில் கொடுக்கப்பட வேண்டும் ராஜா கடம் என்ன விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் குதிரின் மேல் ஏற்றி நகரவெளியில் மாம்படி செய்து ராஜா கடம விரும்புகிற மனுஷனுக்கு இப்படியே செய்யப்படும் என்று அவருக்கு முன்பாக கூறப்பட வேண்டும் என்றான் என்று சொல்லப்பட்டது இப்படியே செய்யப்படும் என்று சொல்லி கட்டியின் அறிவு கொடுத்ததை பார்க்கிறோம் எனக்கு இவரோ மகத்துவமான ஒரு பதவி நமக்கு இருக்கு கருத்துடைய சேவை அற்பமாக குறைந்தது மரியாதை குறைந்தது தள்ளி போய்விடாத பட்டதாரிகளும் படித்தவர்களும் சின்னமாதாரண ஏழம கட்சியில் கூடிய வேலைகளை கூட செய்து அப்படிப்பட்ட சாட்சியர்களாக இருக்கிறார்கள் ஆரம்ப ஓடியது இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சிருந்த எல்லாரும் பட்டதாரிகளாக பெரிய பெரிய மார்க்சிஸ்டர்களாக சயின்டிஸ்டர்களாக மாதிரி இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகளெல்லாம் வண்டியில் வரும்போது அவங்களுக்கு நீங்க வருமானம் சுமார் குறைந்த ஒரு இருபது நாளாவது சபையில் தங்கி விடுவார்கள் ஒரு பத்து நாளாக வீட்டு பொறுத்தவரை தலைவர் ஆயிஸ்கறி ஜீவத்தில் அவ்வளவு வாஞ்சியும் தலம் பிள்ளைகள் அப்படி இறைவனை சாப்பாடு கொடுக்கும் பொழுது ஒவ்வொருவராக பணி தண்ணி ஒரு இலவை தண்ணீர் சாறு பண்ணிட்டு இருப்பாங்க அந்த சாப்பிட்ட இலை அடுக்கிறது எல்லாரும் போட்டு போட்டு கொண்டு பையன் போட மாட்டேன்யா பதவி ஆர்வம் என்ன காரணம் கேட்டார் என்ன காரணம் தெரியுமா கிறிஸ்துடைய அன்புங்களை நெருக்கி யாரே நாம ஒரே இந்த பிரதமரத்தை இந்த அலையம் தாங்குகிறது போல ஒருவருக்கு ஒரு ஒரு பணிமுறை செய்தும் ஒருவருக்கு ஒரு உபசாரணை செய்து இப்படி கிறிஸ்துவ உபதேசத்தை நாம் நிலைநாட்ட வேண்டும் என்று வேதம் சொல்லியிருந்தபடியினால் ஆண்டு ஒரு எதிர்பார்க்கிறார் அதிகமாக பெரிய இருக்கணும் இருக்கணும் முதன்மையா நடத்த இருக்கோசில அந்த ஆசையில இருந்தது ஆரம்பத்தில் அது சூத்தலை இருந்தது அது ஒரு நாள் இயேசு கிருஷ்ணகை சரி பண்ணி கொடுக்க வேண்டும் என்று விரும்பி பன்னிரெண்டு பேருக்கார வச்சு சாப்பாடு படுமாறுறாரு அப்ப ஐயா நீங்க படுமாறு வேண்டாம் நாங்க படுமாறு சொல்லல அப்படிப்பட்ட மேல இருந்தாங்க நினைச்சிருந்தாங்க ஒரு போதவர் ஒரு இருக்க சாப்பாடு போடணும் போட்டு போட்டப்பா நினைச்சிருந்தாங்க அவர் ஜாபால வருமான செய்கிறா யாரும் போது வரும் உலகத்தில் பணிவுடை காரணம் இருக்கிறேன் அகிலாலே பெரியவனாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாரும் பணிமுடை காரணமாக இருக்க வேண்டும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்று இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி வேலைக்காரனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வீசு வரிசி ஆலோசனை கொடுத்து அவர்கள் திருக்கினார் சொல்லி பரிசுத்தினதாகவும் திரு எங்கே முதலமைச்சாக இருக்கொள்கிறேன் கிடைக்கின்ற மகிழ முதல்வனாக இருக்க வேண்டுமானால் நீங்கள் எல்லாருக்கும் படிவுடைக்காரனாக மாற வேண்டுமாம் ஹலோ அது நான் திருச்சுவின்பவர்களாகி நான் மிகத் தோல்வியுடையவர்களாக நம்மையே பெருமையாக எண்ணிக்கொண்டிருக்காத படிக்கும் தாழ்மையுள்ளவர்களாக தாழ்வு இழவன் கிருமி அளிக்கிறார் பெருமை இழக்கோ எதிர்த்து எதிர்த்து மக்களாக மாறிவிடாத எதிரியாக மாறிவிடுவதற்கு காரணமாகிவிடாதபடி தேவ ஜனங்களில் ஆறும் தாழ்வு உள்ளாக பணிவிடை காரணமாகி நானும் இந்த ஊழியத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்னை கனமழை நான் கனமாடுவேன் எனக்கு ஊழியர் சேர்வதே அருமையான படிவினால் கணம் பெற்றாய் நான் உன்னை சேமித்தேன் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்குனங்களையும் கொடுப்பேன் என்று தேவந்தபடி ஊழியர்களுக்கு அருமையானபடி நான் கடன் பெற்றாய் நான் உன்னை சேவித்தேன் ஆக நான் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆவியானபடி சொல்லுகின்றார் நான் எவ்வளவு தியாகம் பண்ணுகின்றனோ இவளுக்கு எவ்வளவு ஆண்டோரை கனம் பண்ணுகின்றமோ இவளுக்கு எவ்வளவு ஆண்டரை ஆண்டனுக்கு அந்த அளவுக்கு திருச்சிரியில் அதிமுக திரளவர்களாக வந்து சேருவார்கள் அதனால் இந்த ஊழிய வளர்ச்சி அடைவதற்கு இந்த ஊழிய மையப்படுகிற்கு தேர்ந்த நாம மையப்படுத்த பணிகளுக்கு பேச்சவன் பிள்ளைகளில் தியாகம் பண்ணக்கூடியவர்களாக தொண்டு செய்யக்கூடியவர்களும் பணிவடை செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை உணவு சொல்லிக்கொள்ளாய் ஆசைப்படுகிறோம் அதிகாரம் பதினேழு ஆதோசனம் ஐம்பத்தி நாலு பகுதிகள் உணக்கருவமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காலிப்போம் உணக்கு நியாயத்தில் எழுப்பும் எந்த நாவீனை குற்றப்படுத்துவாய் இது கடத்தூருடைய உங்களியை காடும் சுதந்திரமும் நாலு உண்டானுடைய நீரிலுமாக இருக்கிறது கருத்து சொல்லுகிறார் அலோ உனக்கு உரமாக எழும்பப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காலே போன நியாயத்தில் கருத்துக்காரன் தான் அவருடைய நீதியமாக இருக்கிறது என்று கருத்துடைய ஊழியர்களுக்கு எந்த ஆயுதம் எந்த அனுக்கொண்டு நாள் என்ன சொன்ன தெரியுமா அது புஷ்யான மாதிரியே போட பதிக்காது முஸ்லிமர் மக்களை அழைத்துவிட வேண்டும் என்று போய்டிரியோ அவ அணுக்கடை நான்கு ஆயுத கடன்கள் கூட அணுக்கு ஆயுதங்கள் இல்லாமல் கூடிய இரண்டு சாம்பலாகி இருப்பது ஒரு பெரிய அதிர்ஷியாகி போட்டதும் பதவி விட்டுவிட்டு வேற ஒரு நாட்டுக்கு போய்விட்டான் நாட்டுப்புலர்கள் இருக்கிறார்கள் நாம் பேசுவதில் ஆட்கள் இருக்கிறது அந்த ஆயுதம் கேட்டா யார் வந்து இருந்தது உரக்குறமாக எந்த ஆயுதமும் வாய்க்காலே போகும் அது ஊழியக்காருடைய சுதந்திரம் அடிச்சரிந்து எழுதப்பட்டவர்களும் புரியமானவர்களை உலக அமைப்பு பகைக்கு இவரை கண்டுபிடிக்கக் கூடாது இனிமேல் கண்டுபிடிக்க போனாலே ஆயுதமாக இருந்தாலும் சரி அது வாய்க்காதே போகும் காரணம் நம்ம உருவாக்கிய ஆண்டு ஒரு பிடிச்சார் நாம் பிரியமான தேவ ஜனவேக்கு தொண்டு செய்யுங்கள் தேவனுக்கு ஊழியர் செய்யுங்கள் அந்த ஊழிய வந்து உங்களை பாதுகாக்கிறது என்று கருத்தனுடைய அருமையாக இருக்கின்றது என்று சில விதத்தில் இருக்கிறது போல நம் பாடலே கணக்கில் குறைந்தவர்களாக அற்பமானவளாக எளியவர்களாக ஏழ்மையாக காணப்பட்டாலும் இறைவனுக்கு செய்கிற ஒரு சிறிய தொண்டர் அது இறைவனுடைய பார்வையிலே கனம் பண்ணப்படுகின்றது அந்த காணிக்கைப்பட்டி அருகிலே சுவன் காண்டு பார்த்துட்டு இருந்தால் ஏராளமான லட்ச லட்சம் காணிக்கை போட்டுட்டு போனார்கள் ஏழை விதவை பிறகு முந்தையில் முடிந்து அந்த ரெண்டு காசு அப்துத்து அந்த பட்டியல பகலுக்கு வேறு கடை அந்த வீட்டுக்கு போனால் கொண்டு முடியாது அடுத்த நாள் கொண்டு கிடையாது சம்பாத்தியமே இருப்பு எல்லாமே அந்த ரெண்டு அள்ளி காசுதான் அதை போட்டுவிட்டு போனால் வீசதை பார்த்துக் கொண்டு இருக்கிறார் சீசுகள் அழைத்து சொல்லுகிற எல்லாரையும் போரிக்கணும் இந்த நிலைமை அதிகமாக போட்டால் சீசுகளுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது லட்ச லட்சமாக போட்டு போறாள் வருவேன் இந்த ஏழை போன்ற என்னத்தை போட்டிருந்த மணி அப்படி சொல்லி கிடைக்கும்போது இல்லை அவளுக்கு தங்களுக்கு இருந்ததை எடுத்து கொஞ்சம் போட்டார்கள் பெற்றங்களுக்கு தனக்கு இருந்த எல்லாவற்றையும் போட்டுவிட்டார் மனம் புரியமான கடவுள் மனதை பார்த்துக் கொண்டே இருக்கிறான் ஏழைகளாக நாம் அப்படி என்ன செய்துவிட முடியும் என்று எண்ணி விடாத நமக்கு உரிய நிலத்தோடு கூட உழைக்க இருக்கிற கொஞ்சம் நிலத்தோடு கூட போகிற கடவுளுக்கு நாம் உழைக்கிற ஒவ்வொரு காரியமும் கடவுளுடைய ராஜ்யத்தில் நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகின்றது அது நமக்கு பாதுகாப்பு என்று பரிசுத்தாவியான பிரச்சனை எனக்கு ரோவாக இருந்து எந்த ஆயுதம் வாய்க்காமே போகும் அலேயா இந்த ஊழியர்காலத்தான் தோன்றதுண்டு முன்து வாங்கியுடைய ஆயுதங்கள் தோன்றது வடாஜியுடைய தோன்றும் மோசமானுடைய ஆயுதங்கள் எல்லாம் நேரடியாக அறிவாக்கத்தோடு ஹலோ பிரியமானுடைய தேவனுடைய ஊழியர் செய்து கொண்டிருந்தபடி நான் திருச்சென்பில் ஆரம்பி தேரவனுடைய ஊழியக்காரர்கள் என்ற உணரங்களை உள்ளத்தில் வைத்துக் கடவுளுக்காக ஜெயிப்பதும் கடவுளுக்காக கொடுப்பதும் கடவுளுக்காக உழைப்பதும் கடவுளுடைய வார்த்தைகளை சொல்வதும் உள்ளோருடைய வேலையாக இருக்க வேண்டும் என்ற விருப்பத்தை உள்ளார் என்பதை உணர்வத்தில் அதிகாரம் ஆசைக்கிறார் ஆகியார் கருத்தராய் ஆண்டவர் சொல்கிறார் இதோ என் ஊழியக்காரர்கள் பூசிப்பார்கள் நீங்களோ பசியாக இருப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர்கள் குடிப்பார்கள் நீங்களோ தாகமாக இதோயின் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள் நீங்களோ வெட்கப்படுவீர்கள் இதோயின் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினால் நீங்களோ மனநோவினால் அலறி ஆவியின் உரிவினால் என்று சொல்லி அறிவாகி ஆண்டு வார்த்தை சொல்லுகின்றனர் ஊரகத்தில் கொடிய பஞ்சகாலங்கள் எல்லாம் அடுத்து வரப்புகிறது தண்ணீர் கிடைக்கக்கூடாத பஞ்சகாலங்கள் எல்லாம் நடைபெகின்றது அப்படிப்பட்ட நாற்காலியோட ஊழியக்காக புசிப்பார்கள் என்று பசியாக இருப்பீர்கள் வருஷப்படுவார் நீங்களோ வெக்கப்படுவீர்கள் மன மகிழ்ச்சியினாலே கம்பெனிப்பார்கள் மன நோயினால் அலறி ஆவியின் முடிவினால் புலம்புவீர்கள் என்று சொல்லுதேவி நிறுத்தியிருக்கின்றபடி அடுத்த காலங்கள் எப்படி வரப்போது பணம் இருந்தாலும் பொருள்கள் கிடைக்காத ஒரு காலம் பஞ்சகாலம் எடுத்த வரப்ப கொடிய பஞ்சகாலங்கள் கொள்ள நோய்கள் பூமிய நெரிசிகள் யுத்தங்கள் இதையெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் என்று சொல்லி இருக்கேசுநாதர் வருவதற்கு மூன்று பகுதி மக்களை அழைப்பதற்காக சூழ்நிலை வரப்போகின்றது தேவகானமே நான் அடிக்கடி சமக்கணத்தில் மொழி காலத்தில் சொல்லிக் அதாவது அந்த இசுரமேல் மக்கள் இருபது லட்சத்திற்கு அதிகமான மக்களை நாற்பது வருஷமான தான் பேசிக்க முடியுமானார் உங்களோடையும் போஷிப்பதற்கு ஆண்டுக்கு போதுமானவராக இருக்கிறார் அந்த ஆண்டு வரைக்கெல்லாம் இன்று நாம் ஆராதிக்கிறோம் கோழியும் செய்து கொண்டிருக்கிறோம் அது நாடு ஊழியர்காலமாக இப்படி இருப்பாள் என்று எழுதியிருக்கிறபடி நாள் உலகத்திலே கடவுளுக்கு கோழியின் செய்வது மகா பெரிய மேன்மை என்பது உணர்ந்து வேலை மிக கம்பீரமாக மகள வேண்டும் என்று இளமத்தன் சொல்லிக்கொண்டு ஆசைப்படும் சொல்லிக்கொண்டே போனால் நேரம் போய்விடும் கடூரிலே ஒன்றிர அளவு படித்த ஒரு சகோதரர் அவருடைய தலைப்பனார் கிருச்சி அடிந்தாலும் பயன்படியை பார்க்காதே ஒரு ஆபிசராக இருந்தார் கோயம்புத்தூர் காலேஜில் படிக்கும்பொழுது அவர் பயமலை படித்து பயமலை பாத்ரூமே போயிட்டார் பாத்ரூமே போனோம்னு அப்பா நினைஞ்சார் பார்த்தாடு மேசை திறந்திருக்கிற பார்த்து ஒரு கடுமையான கோல வந்து இப்ப வந்து பாத்ரூம் கட்டி போட்டார் பாய்மனை எடுத்த ஒரு கிடையாது பந்தாங்கமா போயிட்டார் நீங்க பயமெடுத்துல கேட்க நிச்சயமாக படிக்க வைக்க மாட்டேன் போட்டாரு அடுத்த வாரம் பேசிட்டாரு தம்பி அவருக்கு பயபுடம் தெரியாது கடவுளையும் தெரியாத பண்டாரங்களை பார்த்துருப்பாரு அதாவது போக வேண்டிய படி கடவுளை உயர்த்த ஆரம்பிச்சோல்ல கடல்சு படித்த முதல் மாணவராக வந்து கடல் சிலருக்கு ரெண்டு வேலை வந்திருக்கிறது இப்பொழுது தாப்புடார் பையனை கூட்டிட்டு வரார் சொன்னா ஐயா ஜெயம் பண்ணிட்டு எந்த வேலைக்கு போகணுமோ அந்த வேலைக்கு போகலாம் கூட்டிட்டு வந்திருக்கிறார் பேசிட்டு இருந்தா ஐயா பையனுக்காக படிச்சு வைக்க அதனால எந்த வேலைக்காக அனுப்பலாம் கடைச்சேனா பிரச்சனை ஆமா பயனில் எடுத்துனா பண்டாயிரமா போடுவாங்க கேள்விப்பட்ட இப்ப தவணைக்கு போறான்னு கேள்விப்படுமே என்ன வைக்கப்பட்ட ான் என்பது எனக்கு தெரியாது நாம் எடுத்திருக்கிற ஒருவருமின் தனித்தனமாக கிடையாது ஆசீர்வதிப்பதற்காக நம்ம யிப்பதற்காக நம்மை மீட்பதற்காக பரவாதம் கொண்டு சேர்ப்பதற்காக அந்த வார்த்தைகளை தந்திருக்கிறபடி நான் ஒரு மனுஷன் கை கொள்ளாதபடி கை கொண்டல் யாருமே தடித்ததே கிடையாது அவர் தடித்த வருஷத்திலே மாணவனே அவர் இப்பொழுது குஜராத்தில் ஒரு பெரிய பாஸ்டராக இருக்கிறார் அவர் குஜராத்திலே கம்பெனியில் வேலை கிடைத்தது அந்த கம்பெனியில் வேலை பார்த்துக்கொண்டே குஜராத் தளம் படுத்து ஒரு ஊழியத்துக்கு கலப்பு வந்து கொண்டு பல ஓடியக்காரர்கள் பெரிய பாஸ்டராக வேலை செய்து கொண்டார் என்று ஓடியக்காரர்கள் அவள் பசிப்பார்கள் நீங்கள் பசியாக இருப்பது அடுத்து ஒரு காரியம் என்பது சொல்லிக் கொள்ள விரும்ப எழுதி வைத்து உங்கள் டைமில் கடவுளுக்கு ஊழியை செய்கிற மணி நாள் கடவுளுக்கு ஆராதனை செய்கிற மடினால் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய மேன்மை என்ன நின்றன இருந்ததாக பட்டதாரிகள் படித்த அறிவாளிகள் பதவியின் உயக்கிறோம் பசியினால் மருந்த கூடிய ஒரு காலம் இருக்கிறது தாவத்தினால தண்ணீர் கிடைக்க வேண்டி கூடாத காலம் வருகின்றது அப்பொழுது நமக்கு எல்லாம் தண்ணீர் கொடுக்கப்படுகிறார் ஹலோ இஸ்ரேல் மக்கள் கண்மணில் இருந்து தண்ணீரை திறந்து கொடுத்தாரி அப்படிப்பட்ட தேவதற்கு ஆராதனை செய்கிறோம் அப்படிப்பட்ட தேவனுக்கு ஊழியம் செய்ய கடந்து வந்திருக்கிறார் எல்லாரும் தங்களுக்குரிய திறமைக்கு சக்தி கேட்டபடி தங்களுக்கு மரணங்களை கேட்கபடி வேண்டும் இந்த ஊழியும் குற்றப்பட்டு எல்லாரும் கவனமாக வாழ்ந்து கருத்தினுடைய மட்டும் மையப்படுத்த வேண்டும் என்று ஆவியான பெரும் விரும்புகிறார் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கின்ற பொழுது எல்லாரும் பிரசனிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது கூட்டம் கூட்டமாக மக்கள் வந்து ஒரு சிலர் நிரப்பப் போகிறார்களா இப்படிப்பட்ட கருதையை கருத்து ரொம்ப தந்திருக்கிறார் அதை பயன்படுத்திக் கொள்ளும் கருத்திருந்த வார்த்தைகளையே ஆசிரியப்பார்களே பார்வை